வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி ஒரு மருத்துவரிடம் சென்ற பெண்மணியை சோதித்த மருத்துவர் அவரிடம் சில சோதனைகள் மற்றும் படங்கள் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அந்த பெண்ணும் மருத்துவர் சொன்ன சோதனைகள் எல்லாம் முடித்து மருத்துவரை பார்க்க திரும்பவும் வந்தார் அனைத்தையும் பரிசோதித்த மருத்துவர் சில மருந்துகளை பரிந்துரைத்து சீட்டு எழுதி கொடுத்தார் அந்த பெண்மணியிடம் மேலும் அப்பெண்மணியிடம் இந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் என ஆலோசனை கூறினார் ஏற்கனவே விரக்தியில் இருந்த அந்த பெண்மணி அப்போ சாகும் வரைக்கும் இந்த மருந்து மாத்திரை தானா சொல்லிட்டு கேட்டார் உடனே மருத்துவர் இல்லமா வாழும் வரைக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டும் ஒா பல பேர் விவாதிப்பாங்க டாக்டர் இல்லையா அவர் வார்த்தை குணப்படுத்தக்கூடியது அடுத்தவரை ஊக்குவிக்கும் வார்த்தை பேசி பின்வாங்கும் வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் சர்க்கரை நோயாளிக்கு இன்சுலின் எவ்வளவு முக்கியமோ அதைவிட மேலானது இன் சொல்லின் மகிமை இதைத்தானே வள்ளுவருந்தகையும் இனிய உளவாக இன்னாத கனி இருப்பக் காய் கவர்ந்தற்று என அழகாக கூறி வைத்தார்